அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீஞானந்த தரிசன முதலத்தியாயம் நிறைவு பகுதி சத்குருவின் சாந்தியத்தினால் புனிதமானது தப்போவனம் மலருள்ள இடத்தை வந்து முயக்கும் வண்டுகளைப் போல தொண்டர்கள் பக்தர்கள் யோகியர்கள் ஞானியர்கள் இங்கே வந்து இவரை தரிசித்து ஞான ஆனந்த தேநிறந்தி வயங்கி நின்றார்கள் ரிஷிகேசம் சிவானந்த ஆசிரமக்கு தலைவர் ஸ்ரீ சிதானந்தா சுவாமிகள் பூமானந்தா சுவாமிகள் நிர்மலானந்தா சுவாமிகள் யோகாச்சாரியார் சச்சிதானந்தா சுவாமிகள் தேஜோமயானந்தா சுவாமிகள் சேலம் சச்சிதானந்தா சுவாமிகள் ஆகியோரும் ஸ்ருங்கேரி பீடத்தைச் சேர்ந்த சிவகங்கை மடத்து சங்கராச்சாரிய சுவாமிகள் பத்ரி ஸ்ரீ தோட்டக்காச்சாரியா பரம்பரையை சார்ந்த சக்கட்டபுரம் ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்த சுவாமிகள் வாசு தேவானந்தா சுவாமிகள் திருச்சி சுவாமிகள் பெல்லாரி சுவாமிகள் அப்பண்ணா சுவாமிகள் நொச்சூர் சிவயோகி சித்தானந்த சுவாமிகள் ஈசான்ய மடம் ராமநாத சுவாமிகள் ஞானாசிரமம் ஆனந்த் ஆத்மானந்தா சுவாமிகள் மற்றும் பல துறவிகள் பெரியோர்கள் சத்குரு ஞானானந்தரின் தரிசனத்திற்காக தபோவனம் வந்திருக்கிறார்கள் சென்னை மாநிலத்தின் ஆளுநராக இருந்தபோது மைசூர் மகாராஜா ஸ்ரீ ஜெயசாம ராஜேந்திர உடையார் அவர்கள் தமிழ்நாட்டு ஆளுநர் ஸ்ரீ கே ஷா புதுச்சேரி லெப்டினன்ட் கவர்னர் ஸ்ரீ ஜெட்டி நீதிபதிகளான ஸ்ரீ பி ராமகிருஷ்ணன் ஸ்ரீ எம் அனந்தநாராயணன் ஸ்ரீ கிருஷ்ணசாமி ரெட்டியார் ஸ்ரீ பதராமையார் மற்றும் பலரும் சத்குருநாதரை தரிசித்து அருளாற் அருளாசி பெற்று சென்றிருக்கின்றனர் சுவாமிகளுடைய திவ்ய சரித்திரத்தை பற்றி ஆதாரபூர்வமாக தகவல்கள் இல்லை நீண்ட காலம் வாழ்ந்த சித்த சென்ற நூற்றாண்டிலும் இந்த நூற்றாண்டிலும் பல மகான்களை இவர் சந்தித்துள்ளார் என்று தெரிய வருகிறது இந்த நூற்றாண்டு ஆரம்பிக்கும் முன்பே அருணாச்சலத்தை அடைந்த இந்த மகானுபாவர் போலூர் திருவருணை பாண்டிச்சேரி ஸ்ரீமுஷ்ணும் சூலூர் முதலிய இடங்களுக்கு சென்றதை பற்றியும் சேலை சேலம் மாவட்டத்தில் ஆட்டையாம்பட்டி என்ற கிராமத்திலும் திருக்கோவிலூருக்கு அருகில் சித்தலிங்க என்ற இடத்திலும் தங்கி ஆசிரமங்களை நிறைவதை பற்றியும் இலங்கையில் சில ஆண்டுகள் தங்கி இருந்ததை பற்றியும் அவரே கூறியுள்ளார் கன்னட தேசத்தின் மங்களபுரியில் அந்தனர் குலத்தில் அவதரித்து அதிபால்யத்திலேயே சக்தி நிபாதம் முற்று ஜோதியால் பண்டரிபுரத்திற்கு ஈர்க்கப்பட்டு ஆதிசங்கரர் நிறுவிய ஜோதிர் மடத்தின் பீட்டாதிபத்தியாகிய பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய ஸ்ரீ சிவரத்னகிரி சுவாமிகள் என்ற சத்குருவால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடன் காஷ்மீருக்கு சென்றார் என்றும் தமது குருவின் மகா சமாதிக்குப் பின் அந்த பீடத்தைத் துறந்து இமயமலையின் பனி குகைகளில் நெடுங்காலும் கடும் தவம் இயற்றிய பின் பாரதம் நேபாளம் பர்மா ஸ்ரீலங்கா முதலிய ஏனைய நாடுகளிலும் பாத யாத்திரையாக இருமுறை திக் விஜயம் செய்தார் என்றும் இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆட்டையாம்பட்டி என்ற கிராமத்திலும் பின்னர் வியாக்ரபாதர் மற்றும் சித்தர்கள் வாழ்ந்த சித்தலிங்கம் மடத்திலும் அருளாட்சி புரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் திருக்கோவிலிற்கு அருகில் தென்பண்ணி நதியின் ஸ்ரீ ஞானானந்த தப்போவனம் என்னும் அத்தியாத்ம வித்யாலயமாம் ஆசிரமத்தை ஸ்ரீ ஞானானந்த சுவாமிகள் நிறுவினார் என்றும் பக்தர்கள் வழி வந்த வரலாறு கூறுகிறது ஒரு தாய் வயிற்றில் பிறவாத நிலையில் இருந்த இந்த பிரம்ம நிஷ்டருக்கு இனிமேல் ஒரு தாய் வயிற்றில் பிறவாத நிலையில் இருந்த இந்த பிரம்ம நிஷ்டருக்கு இந்த திருமேனியை தந்த பெற்றோரை பற்றி பேச விருப்பமில்லை அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவே இச்சையில்லாமல் எத்தனையோ ஆண்டுகள் சபா சமாதி நிஷையிலும் சஞ்சாரத்திலும் கழித்திருக்க வேண்டும் அவரை பற்றி இதை அறிந்தால் போதும் அநாதிகாரமாக தீப சந்தானமாகவும் வாழையடி வாழையாகவும் வந்த ஞான பரம்பரையில் இந்த விளக்கு ஒரு பெருவிளக்கு அறாமல் தொடர்ந்து வரும் ஞான சங்கிரியில் இது ஒரு கணு இதை ஆதி அந்தம் இல்லா இந்த சங்கிரி தொடரின் ஒரு பகுதியாக பார்க்க வேண்டுமேன்றி தனி கனுவாக பார்ப்பது சரியன்று சுவாமிகள் இந்த ஆசிரமத்திற்கு அத்தியாத்ம வித்யாலயம் என்றே பெயர் சூட்டினார் துறைவிகளுக்கு முறைப்படி சந்நியாசி வீட்சை அளித்து அவர்களுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் மும்முட்சுக்களுக்கும் வேதாந்த சிரவணத்திற்கு தக்க ஏற்பாடுகள் செய்தார் வேதாந்த நூல்களின் நன்கு படித்துணர்ந்த தமது சிஷியரான ஸ்ரீ வித்யானந்தகிரி சுவாமிகளே வேதாந்த பாடங்களை சொல்லும்படி நியமித்தார் சில சமயங்களில் சுவாமிகளே அக்ராசனம் வகிப்பதுண்டு ஆசிரமத்தின் ஆரம்ப காலங்களில் சன்னியாசிகள் அதிகாலையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தை சொல்லி வந்தனம் செய்வார்களாம் மேலும் பகவத்கீதை விவேக சூடாமணி உபநிஷத்துக்கள் இவற்றின் குறிப்பிட்ட பாகங்களை அவர் முன்னிலையில் பாராணம் செய்வதும் உண்டு சந்நியாசிகளும் பிரம்மச்சாரிகளும் ஏகாந்தமாக தவம் செய்வதற்கு உகந்தவாறு ஸ்ரீ ஞானானந்த பிரணவ நிலையம் என்ற தியான கேந்திரத்தை சேலத்துக்கு அருகில் சேவராயன் மலைச்சாரலில் ஏற்காடு என்ற கோடை வாசஸ்தலத்தில் நிறுவினார் அவ்வப்போது ஸ்ரீ சத்குருநாதரும் அங்கு சென்று தங்கி வருவது உண்டு வேதத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் இந்த தேசிகனின் திவ்ய மூர்த்தியையும் அவரது சகஜ ஞான நிஷ்டையாகிய பூஜையையும் கண்டு கழித்த வாக்கீச கதாநிதி கிவா ஜெகநாதன் அவர்கள் இவரை போற்றி பாடுகிறார் குருவின் அருள்பெற்று ஆன்மீக நெறியில் முன்னேறத்தக்க பயிற்சி அளிப்பார் இவர் பக்தர்கள் சுவாமிகள் சொல்றபடி தபோவனத்தில் நடக்கும் எந்த விதமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் அவர்கள் அந்த துறையில் வெகு விரைவில் முன்னேறி விடுவார்கள் இது சத்குரு சுவாமிகளின் அருள் விலாசம் பாடத்திருந்தவர்கள் பெரிய பாடகர்கள் ஆவது ஆவார்கள் கலைஞர்கள் அவரவர் கலையில் விற்பனர் ஆவார்கள் இவை எல்லாம் சுவாமிகளின் சன்னிதான விசேஷம் தபோவனத்தில் பஜனை குழை குழுக்கள் வந்து கொண்டிருப்பார்கள் இரவு முழுவதும் திவ்ய பஜனை நடக்கும் தமது குடிலில் தனித்திறந்து அந்த பஜனைக்கேற்ப நடனம் ஆடுவாராம் நம்ம ஏன் படியெல்லாம் கடந்த அந்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பஜனையில் மகிழ்ந்து தோன்றும் கருணாமூர்த்தி இவரல்லவோ இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனமே பகவானை அடைய ஒரு எளிமையான சாதனம் ஆத்மனிஷ்டையில் தம்மை மறந்த அவதூதரான ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் பஜனையில் திளைத்தது போலவே கொல்லிமலையில் அவதூதராய்த்திருந்த ஞானானந்தரும் பஜனானந்தத்தில் முழுகுவார் அரிய வேதாந்த கருத்துக்கள் நிறைந்த அகஸ்திய முனிவரின் பாடல்களை ஓலை திரட்டி நொச்சி சிவயோகி நொச்சூர் சிவயோகி சித்தானந்த சுவாமிகள் தமது அகஸ்திய ஆசிரமத்தின் சார்பாக வெளியிட்டார் அவர் சத்குருநாதரை தரிசிக்க தப்போவனம் விரும்பும் அந்த பாட்டுகளை மிகவும் உருக் பின்னர் அவை தபோவன வெளியீடாகவும் பிரசரிக்கப்பட்டு ஸ்ரீலலிதா நவராத்தன மாலை ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனேஸ்வரி போன்ற பாட்டுகள் தமிழ்நாடு முழுவதும் பரவின ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாகவதர் போன்ற மகான்களும் நாட்டண்ணாஜி ராவ் போன்ற பாகவதர்களும் வந்து பஜனை செய்வது உண்டு நாட்டண்ணாஜி ராவ் அவர்களின் புதல்வர் தான் ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் சத்குருநாதர் சன்னதியில் இளம் பருவத்திலிருந்தே இவர் பக்தி பரவசமாக பாடுவார் ஆதிசங்கரர் வழிவந்த ஜகத்குரு போதேந்திரர் போலவே சுவாமிகளும் ஆரம்பத்தில் நாம சங்கீர்த்தனமே பகவானை அடைய ஓர் இருந்தாலும் ஞான அனுபவம் ஏற்பட்ட பின்பு பரபக்தியில் அதுவே உபேயமாகவும் அடையும் பொருளாக ஆகிவிடும் என்பார் ஆகவே நாம சங்கீர்த்தனத்தை பரப்ப தமது சீடரான ஸ்ரீ ஹரிதாஸ் சுவாமிகளுக்கு ஸ்ரீ திரிவேணகிரி சுவாமிகள் மூலம் ஸ்ரீ வித்யை தீட்சை அளித்து தமது பாதுகைகளை கொடுத்து உலகெங்கும் நாம சங்கீர்த்தனத்தை பரப்புமாறு ஆணையிட்டார் இவர் பல்வேறு நாடுகளில் ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆகர்ஷித்து நாம சங்கீர்த்தனத்தை பரப்பினார் பக்தி ரசம் ததும் மகாபக்த விஜயம் போன்ற பக்தர்களின் சரித்திரங்களை சங்கீத உபன்யாசமாக செய்வதுடன் தமது குருநாதரின் மகிமைகளை கூறி அவருடைய புகழை பரப்பினார் ஒருவனே சர்ப்பம் தீண்டுகிறது அவன் கருட பகவானை தியானித்தவுடன் விஷம் இறங்கி ஆரோக்கியம் அது போலவே குரு உரு குருவின் திரு உருவத்தை தியானிப்பவன் எல்லா பிரதிபந்தங்களும் இங்கே பெற்று மெய்யுணர்வு பெற்று சிவஸ்வரூபமாய் ஆகிறான் தியானத்திற்கு மூலமாய் இருப்பது குருவின் வடிவம் பூஜைக்கு மூலம் குருவின் திருப்பாதம் மந்திரத்தின் மூலம் குருவின் திருவாக்கு மோட்சத்தின் மூலம் குரு கிருபை என்கிறது குருக்கு கீதை ஆகவே குருவிற்கும் குரு சம்பிரதாயத்திற்கும் விரிவான பாதுகா பூஜையை நம் சத்குருநாதர் ஏற்படுத்தியுள்ளார் அதற்கு பூர்வாங்கமாக தீப ஜோதியும் அதன் அங்கங்களான பிக்ஷாவந்தனமும் அன்னதானமும் அமைந்திருப்பது தப்போவனத்தின் தனி சுவாமிகள் ஒரு சிலா விக்கிரகத்திற்கு தமது ஜீவ கலை அளித்து பக்தர்களுக்கு தம்மை அந்த திருவுருவத்தில் எப்போதும் தரிசித்து அருள் பெறுமாறு அனுகிரகித்துள்ளார் அத்து விதரசமாய் அருமறையின் சுவையா திகழ்ந்த இந்த ஞான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் அகண்ட பறவெளியிலேயே கலந்துவிட்டது ஸ்ரீ ஞான ஆனந்த பெம்மானின் பொன்னார் திருமேனியின் மகா சமமா சமாதி கொண்டுள்ள அருளாலயத்தில் மூலஸ்தான அருகோண மண்டபம் அதற்கு எதிரில் பதினாறு கால் மண்டபமும் அவரது ஆக்னிப்படி அவரது திருவருளாலேயே உருவாகின ஸ்ரீ ஞானானந்த மகாலிங்க கும்பாபிஷேகம் காலயுக்தி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஒன்பது ஆறு எழுபத்தெட்டு அன்று மிகச்சிறப்பாக நடைபெற்றது கர்ப்பகிரகத்தை சுற்றி பிரகாரமும் முன்புறம் பதினாறு கால் மகாமண்டபம் நிர்மாணம் செய்து ஸ்ரீ ஞானானந்த அதிர்ஷ்டான ராஜகோபுரத்தின் மகா கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று விமரிசையாக நடந்தேறியது சத்குருநாதரின் வசீகமா வசீகரமான தெய்வீக தோற்றம் புறக்கண்ணிற்கு தெரியாவிட்டாலும் அவர் அமைதியாய் விதேக மகா சமாதியில் அமர்ந்து நிர்குண நிஜாந்தகனாய் அன்று இன்றும் பக்தர்களை அருள் பாலித்து வருகிறார் இதை பக்தர்கள் யாவரும் அவரவர் அனுபவத்தில் உணர்ந்து வருகிறார்கள் சத்குருநாதரின் அருளாட்சி பின்னும் இருந்து நிலவுகிறது பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது இன்னும் அந்த அருளோட்ட அலையிலே முக்குளித்து மன அமைதி பெறும் அனுபூதியர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த தபோவனம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்று சிறப்புகளுடன் விளங்குகிறது போகர் சமாதி என்று முருகப்பெருமான் அருள் பொழியும் பழனி என்னும் பெரும் தலமாக திகழ்வது போல இந்த அருளாலயம் ஞானானந்தேஸ்வர மகாட்சேத்திரமாக ஞான திருப்பதியாக ஜகத்தூர் யாவையும் வா வா என்று அழைக்கிறது ஸ்ரீ ஜெகத்குரு ஞானானந்த சுவாமி அவர்களுக்கு அவர்களின் திருவடியை போற்றி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்